உங்களில் ஒருவர் தொழுகையில் இமாமை முந்தி தமது தலையை உயர்த்துவதால் அவருடைய தலையை கழுதையுடைய தலையாகவோ அல்லது அவருடைய உருவத்தை கழுதையுடைய உருவமாகவோ அல்லாஹ் ஆக்கிவிடுவதை அஞ்ச வேண்டாமா இதை அபோஹரேரலாகும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள்